நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனம் குடிகாரருக்கு முட்டாளின் நாக்கும் அயோக்கியனின் இதயமும் உள்ளன ஆம் குடிகாரருக்கு நாக்கும் அயோக்கியனின் இதயமும் உள்ளன தாமஸ் புல்லர் நன்றி வணக்கம்